அவளுக்கு திருமணம் மேலும் ஒரு பெண் தனக்கு திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவன் அருகே இருந்தாலே தவிர அவள் பயணம் செல்ல வேண்டாம் என்று நபிசல்லும் அணைகி செல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது ஒருவர் நபி சொல்லாஹும் அணிகம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களே என் மனைவி ஒரு தேவைக்கு அதாவது ஹஜ்ஜு விட்டால் ஆனால் நானோ இன்னென்ன போர்களில் கலந்து கொள்ள கடமையாக்கப்பட்டுள்ளேன் என்று கூறினார் நீர் சென்று உன் மனைவியுடன் சேர்ந்து ஹஜ்ஜு செய்வீராக என்று நபி சல்லும் அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று எட்டு ஆறு இரண்டு முஸ்லிம் ஒன்று மூன்று நான்கு ஒன்று